ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அசையாது அழியாது Never obsolete, ever up to date வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் நான்காம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கின்றன கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ நீதியுள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கிருத்தியுள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இன்றைய மனநவசனம் சங்கீதம் நூற்றி 54. என் வாழ்க்கை பயணத்தில் உமது விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்களாய் உள்ளன யுவர் பிரின்சிபிள்ஸ் ஹேபின் த மியூசிக் ஆஃப் மை லைஃப் த்ரூ அவுட் த இயர்ஸ் ஆஃப் மை பில்கிரமேஜ் பொல்லாத இருதி நாட்கள் வந்துவிட்டன நாட்களில் நாம் திருவசனத்தில் ஊறி இருப்பதே நமக்கு ஒரே பாதுகாப்பு முடிவு நெருங்க நெருங்க போர் வலுக்கிறது பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் பன்னிரண்டு பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் போர் ஆயுதங்களில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒன்றே தாக்கும் ஆயுதமாகும் தலைச்சீராவோ அரைக்கச்சையோ மார்பகத்திலே போட்டுக்கொண்டுகிற மார்க்கச கவசமோ அல்லது பாதரட்சையோ இவை எல்லாமே தற்காப்புக்குரியவை ஆனால் எதிரியை தாக்கும் த ஒன்லி வெப்பன் ஆஃப் அஃபன்ஸ் ஆர்ம இஸ் தர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை தாக்குகிற ஒரே ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவையின் பட்டயம் ஒன்றுதான் கடவுளின் மக்களை அவரது வார்த்தையை சந்தேகிக்க செய்வதே ஆதி முதல் பிசாசின் சதியாகும் தேவன் சொன்னாரோ என்று ஒரு கேள்வியை கிளை விட்டான். அங்கே சந்தேகம் பிறந்தது அறிவு பெருகிய இக்காலத்தில் விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தின் மீது உள்ள எளிய விசுவாசத்தை அசைக்க பிசாசு முயன்ற வண்ணம் இருக்கிறான் வேதம் பிரதானமாக ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல ஆனால் சரியான விஞ்ஞானம் அதற்கு ஒத்தே இருக்கும் த பைபிள் இஸ் நாட் அ சயின்ஸ் புக் பட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி சயின்டிஃபிக் மனித அறிவு அழியும் இறைவார்த்தையோ என்றென்றும் நிலை நிற்கும் இதோ ஒரு திருவசனம் ஒன்று பேதிரு முதலாம் அத்தியாயம் இருபத்தி நான்காம் வசனங்கள் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமும் எண்டெண்டைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே பிரியமானவர்களே இந்த நாட்களிலே இளைஞரும் முதியோரும் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே டென்ஷன் மன இருக்கம் என்கிறார்கள் வாழ்க்கை எளிமையாயிருந்த முற்காலத்தில் இதையெல்லாம் கேள்விப்பட்டது யார் திருவசனம் மட்டுமே அமைதி சமாதானம் நமக்கு தரும் ஏனெனில் திருவசனமே உண்மை உள்ளது திருவசனமே ஒழுக்கம் உள்ளது திருவசனமே நீதி உள்ளது கற்புள்ளது அன்புள்ளது நற்கீர்த்தி உள்ளது திருவசனமே புண்ணியமானது புகழுடையது நமது மனது அதை சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது வாசித்துது சமாதானம் வாோடு இருக்கும் சமாதானத்தின் தேவனும் நம்மோடு இருப்பார் களங்கமற்ற இந்த திருவசனத்தையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாழ்வின் எத்துறையிலும் பிரச்சனைகளும் கவலைகளும் எவ்வளவுதான் அத்துமீறிய வண்ணம் இருந்தாலும் நாளாக இருள் அதிகரித்து கொண்டே இருந்தாலும் பிரியமானவர்களே நமது நோய்க்கு சங்கீத காரன் தருகிற கை மருந்து இதோ நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்று ரெண்டாம் வசனம் உமது வேதம் எனது மனமகிழ்ச்சியா என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் அப்படியே ஐம்பத்தி நான்காம் வசனத்திலே நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் என்னுடைய சங்கீதங்களாயின கீதங்களாயின வெள்ளம் வருகிறது புயல் வீசுகிறது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக கடவுள் பூமியையும் வானத்தையும் இன்னும் ஒரு தரம் அசைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருவசனமாகிய கற்பாறையில் நாம் நம்முடைய வாழ்வும் ஊழியமும் அடித்தளமிடப்படாவிட்டால் அந்த அழிவை நாம் அளவிடவே முடியாது எனவேதான் வசனத்திலே வாசிக்கிறோம் எப்ரேயர் பன்னி ரெண்டாம் அத்தியாயம் 25 ஐந்து முதல் இருபத்தி ஏழு பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கெடுக்கோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கெடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசைய பண்ணிற்று இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலத்திற்கு தக்கதாக அசை உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது எனவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஊழியத்தையும் நாம் அடித்தளமிட்டுக் கொள்ளுவது ஒன்றே இவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரே வழி மக்களோ ஆரோக்கியமான உபதேசத்தை விரும்பாது சத்தியத்திற்கு பதிலாக கதைகளை விரும்பும் காலம் வந்து விட்டது நாமோ வசனத்தை பயிற்சிவித்துக்கொண்டே பறைசாற்றிக்கொண்டே அதிலேயே பரவசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நமது பிரச்சனை என்ன ஆன்மீக பிரச்சனையா இசிட்ட ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் நம்முடைய பிரச்சனை என்ன அரசியல் பிரச்சனையா இசிட்ட பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நமது பிரச்சனை என்ன அது சமுதாய பிரச்சனையா இசை சோசியல் ப்ராப்ளம் எறை பிரச்சனை என்றாலும் அதற்கு பதில் போதுமான பதில் முடிவான பதில் திருமரையில் உண்டு இது ஒருபோதும் பழமையாய்ப் போவதில்லை மனிதருக்குள் கிறிஸ்து எப்படியோ அப்படியே புத்தகங்களுக்குள் பைபிளும் இறைநூலானது ஒரு புத்தகம் மட்டுமல்ல அது புத்தகங்களுக்கெல்லாம் இறைவனாம் The Bible Among Books is what christ is among men the bible not only is the book of god but it is also the god of books vedathirkaga andavirkku stotram en vaalkai payanathil umad vidhimuraigal enakku pugal paakkalai maarina engal maha priya devane asayaada aliyaada umadye vaarthikkaga naangal nandichollugiran எங்களை நம்பி அந்த திருவார்த்தையை எங்கள் கரங்களிலே கொடுத்தீரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் வாழ்க்கையை எங்களுடைய ஊழியத்தை அசைக்க முடியாத அழியாத இந்த அடித்தளத்தின் மேலே நாங்கள் கெட்டிக்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கட்டுக்கதைகள் புனைக்கதைகள் மீது எல்லாம் ஒழிந்து போகும் ஆனால் உங்களுடைய திருவசனம் மாத்திரம் நிலைநிற்கும் கர்த்தாவே இந்த திருவசனத்தை நாங்கள் அசட்டு செய்யாதபடி காலையும் மாலையும் இந்த திருவசனத்திலே பிரியமாய் தியானமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் அப்பொழுது மட்டுமே நாங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நாங்கள் வளர முடியும் அந்த ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்